அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருத்தகர் தாக்கற்குப் பேரும் தகைத்து மன எழுச்சி உடையவன் பகைவன்மேல் செல்லாது காத்திருப்பது என்பது சண்டைக்கான ஆட்டுக்கடா வேகமாக தாக்குவதற்கு பின் வாங்குவது போலாகும் காத்திருக்கும் நேரமெல்லாம் எதிரியை முறியடிப்பதற்கான எண்ணங்களில் சிந்தனையை செலுத்த வேண்டும் அதிக பலத்தோடு தாக்குவதற்கு காலம் வரும் வரை வெற்றி மேல் மனம் இருத்தி காத்திருக்க வேண்டும் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு பொறுமையாக காத்திருக்க வேண்டும் முழு பலத்தையும் ஒரே காலத்தில் ஒரே இடத்தில் செலுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பது உபமானத்தால் பெற்றது அதாவது நல்ல ஃபோக்கஸ்டாக ஒரே டயத்தில் எல்லா பலத்தையும் சேர்த்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது கருத்து காலம் கருதி பொறுமையோடு இருப்பதனுடைய சிறப்பு இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது கம்பராமாயணம் அடங்கவும் வல்லீர் காலம் அன்றேல் அமர் வந்தால் மடங்கள் முனிந்தால் என்ன வளத்தீர் சாம்பன் அனுமானுடைய பெருமையை இவ்வாறு புகழ்ந்து பேசுகிறார் உரிய காலமில்லை என்று தெரிந்தால் போர் புரியாமல் அடக்கமாக இருப்பதற்குரிய மனப்பக்குவத்துடன் கூடியவர் ஹனுமன் அதே சமயம் உரிய காலத்தில் போர் என்று வந்துவிட்டால் சிங்கத்தை போன்று எதிரியை அடித்து நொறுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர் துணைவழி முதலியவை மிக உடையவர் ஆயினும் உரிய காலம் வரும் வரை பகைமேல் செல்லாமல் அறிவுடையார் ஒடுங்கியிருப்பர் என்ற கருத்து இந்த குரட்பாவில் நன்கு நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் ஊக்கமுடையான் ஆற்றலுடைய தலைவன் காலம் கருதி ஒடுக்கம் பொறுத்திருப்பது பொருதகர் போர் செய்யும் ஆட்டுக்கடா தன் பகையின் மேல் தாக்கற்கு பாய்வதற்கு பேரும் தகைத்து பின்வாங்குவது போலாகும் ஆற்றலுடைய தலைவன் காலம் கருதி பொறுத்திருப்பது என்பது போர் செய்யும் ஆட்டுக்கடா தன் பகையின் மேல் பாய்வதற்கு பின்வாங்குவது போலாகும் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருத்தகர் தாக்கற்குப் பேரும் தகைத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்